சாம்பார் இல்லாம திங்க மாட்டாலே திங்கும் போது ஒரு ஒரு துண்டு போட்டு தண்ணி கேப்பாலே ஐஸ் வாட்டர் கேப்பாளே எப்படிதான் போறாளோ இல்லை அவங்களுக்கு பாடி போறான் போனா ஒவ்வொருத்தரா கேட்டு போறியம் ஐயா நீங்க காட்டுல போறீங்களே என் பொண்ணு ஒரு பையனும் ஒரு கள்ளக்கவப்பா இருப்பான அவனோட போனதை பாத்தீங்களான நீ உன்னா எத்தனையோ ஜோடி போகுது நாங்க உங்க ஜோடி எங்க பாக்குறதுன்னு தான் ஒரு முனிவர் வந்தார் பாத்தோன்னு இந்த அம்மா நீங்க ஒரு பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி ஏதாவது சங்கலிக்கலிப்பு தண்ணியில இருக்குமா முத்து ஆமா தண்ணியிலதான் தோன்றது எல்லாம் தோன்றது நல்ல முத்தாட்டது முழுமையா ஆயிட்டது அப்படியே தண்ணி குள்ளத்து தோன்னா கூட தண்ணிக்கு என்னமா பிரயோஜனம் அந்த முத்து நாள பிரயோஜனம் அந்த குடும்பத்திலிருந்து என்ன பண்றது ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டாதானே அதனால வாழ்க்கப்பட்டு போயிடுச்சு கவலைப்படாதீங்க நல்லா இருக்கும் வாங்க நீங்க போல அவங்க ஊரும் அணிபவர் நீருளே பிறப்பினும் பெண்ணை பத்தி ஏன் சொல்லலே மக்கள் பேருல ஏன் பெண்ணை பத்தி சொல்லல தன் மகன் தாண்டோன் கேட்ட தாய் மகன் தந்தை காற்று உதவினு சொன்னாங்க ஆனா ஒரு பொண்ணை பத்தி பேசுவேன்லையே எங்கால் பட்டிமண்டம் போட்டுருக்கான் திருவள்ளுவர் பெண்பாவை குறைத்து பேசினோம் ஏன் மக்கள் பேரில் பெண்ணையும் சொல்லலைன்னு ஏழு ஜென்மத்துக்கு இலக்கியத்தை படிக்க வைச்சா தானே ஏ இதனால தான் பெண் ஒரு குடும்பத்துல பிறந்தா கூட அந்த பெண் எது அது அந்த காலத்துல பதினோரு வயசு பத்து மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த காலம் பதினோரு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்த காலம் அந்த குடும்பத்தில் பிறக்கும் வளர்மையை தவிர அதனுடைய பயன் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் கணவனுக்கு அதனால அங்கே இங்க விட்ட பெண்பால் மேல ஒண்ணு அதுக்கு அவருக்கு மாசம் அருவில பெண்ணில் பெ பேசியவர் திருவள்ளுவர் பெருந்த பெண்ணுடைய பங்கு பெற்றோர் பாலை விட கொண்டவரி இடத்துல தான் அதிகம் என்பது கருதி மக்கள் பேச அதிகமா கேட்கல திருவள்ளுவர் பெண்காலுக்கு தூரம் செஞ்ச என்ன பாடுபடுது திருக்குறள் முருகா முருகா நீதான் கேட்கணும் தோட்டம் எனவே இது இந்த நவரத்தனம் அதுக்காக என்ன சொல்றேன் தண்ணீர் பிறக்கிறதா அது இன்னும் ஒரே ஒரு குறிப்பு அதுக்காக சொல்றேன் இப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும் திருக்குறள் இருக்கு நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும் தரிந்து எழிலி தானல்காது ஆகிவிடம் நாங்க ஏன் பரிமையள்கிற மற்ற உரையாசையில விரும்புறோம்னு கேட்டா இதுக்கு முதல்ல நீங்க நீங்க உரை உங்க அறிவை காட்டுங்க உங்களுக்கு மேல நான் சொல்ல போறா இருந்ததுன்னா என்ன எழுதிங்க நெடுங்கடலும் அரபிக்கடல் இருந்தால் ஏன்னா இது ஒண்ணு பெரும் பரப்பதியம் சொல்றது அல்லவா இந்து மகாசமுத்திரமானாலும் சரி நெடுங்கடலும் தன் நீர்மே குன்றும் என்ன ஒரு எழுதிங்க தன் தன்மை நின்றும் குன்றும் என்ன தன்மை குன்றும் தண்ணீர் குறையும் எப்படி இருந்தா தடிந்து எாகிவிடும் அந்த நீரைந்து கொண்டுகம்ீண்டும் அந்த கடல்ல மழையா பொடியாகிவிட்டால் அந்த கடல் கூட தன் நிலைமையிலிருந்து கீழே போயிடும் தண்ணீர் வற்றும் என்பதற்கு என்னது தன்மை தீ கொ தண்ணி குன்றும் கடல் கூட கடல நீர் தான் எடுத்துக்கிட்டு போவது மேகங்கள் மீண்டும் கடல தண்ணி அந்த பெய்ய அந்த மழை கடலும் கூட தண்ணீர் குன்றும் எனவே தண்ணீர் குறையும் குறை ஆசிரியர்கள் தண்ணீர் மட்டும்தானாப்பா குறையும் அப்பதான் யோசனை வருது தண்ணீர் மட்டும்தான் பரிமையான பார்த்தோம் அதில் தோன்றுகின்ற பொருள்களும் அந்த நீர்வாழ் உயிர்களும் கெடும் நினைங்க கடல்ல இருக்கிற மனைவியில் கடல் வாழ்கின்ற முதலைகளோ அல்லது மற்ற சுறாமீன்களோ கெடும் அதில் இருந்து தோன்றுகின்ற நீர்வாழ் உயிர்கள் தோன்றாமையும் மணி முதலாயின தோன்றாமையான எனவே தண்ணி மழை பெயலு அந்த கடல்ல வாழ்கிற உயிரளும் வாழாது அங்க தோன்ற வேண்டிய நவரத்தனங்களும் தோன்றா குண்டு என்பதற்கு தண்ணி மட்டும் வறுமையினர் இன்னொரு ஆள் எழுதினர் உட்காந்துட்டு உட்கார்ந்து அதனாலதான் அபத்தமா போகுது இந்த உன்னுக்கு அவர் உரையெழுதுன்னு சொன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கிற கடல்ல போய் முத்து குளிப்பொருளை பார்த்து ஐயா அங்க வாங்க நீங்க முத்து எத்தனை தலைமுறை தலைமுறையா எடுத்துக்கிட்டு இந்த முத்து எத்தனை என்ன சரி இதெல்லாம் இந்த முத்து எப்பங்க தோன்றும் அதுங்களா இந்த சித்தியில வைகாசி மாதத்துல அமர பட்சத்துல மழை பெய்யணுங்க அப்பதானுங்க இதெல்லாம் தோணும் அப்படிங்களா அதை அழுது நான் வந்து அது எடுத்து நான் வந்து நீங்க கடல்ல மழை பெய்யாவிட்டால் எழுதவும் இல்லை படிக்கவும் ஆழமும் அகலமும் அளவடற்கரிய சமுதிரமும் பெருமை குறையும் அது எப்படி என்றால் சமுத்திரத்திற்கு பெருமை பவழமும் மற்ற நவமணிகளும் தோன்றுவது முத்தும் பவளமும் தோன்றுவதுதான் கடலுக்கு இருக்கிற பெருமையே வைகாசியில் ஞாயிற்றுக்கிழமையில் மழை பெதிப்பெய்யும் முத்து கருவாசி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மழை பெய்யும் கடல் இல்ல அன்னைக்கு பல முத்துக்கள் கருவாகணும் இந்த ஞானத்தை எங்க போய் கட்டுக்கணும் நெடுங்கடலும் தண்ணீர் குண்டும் என்றும் உடையது போனா யோகியதையா தூத்துக்குடியில போய் முத்துக்குழி போடுறதுல அது வயசானவங்கிட்ட ஐயா அதை முத்தெல்லாம் எடுக்கிறீங்களே இது எப்படி தோணும் என்ன செய்யுன்னு கேட்டா அது பாருங்க இந்த வைகாசி மாதத்துல ஞாயிற்று அவன் தெரியும் அவங்க பயிற்சி அப்படி முடியாது அவங்க கிட்ட போயிடுதுன்னு அந்த கருத்து இது இந்த காலத்து உரையில இருக்க இருந்தாலும் காப்பீடு நடத்தும் ஐப்பசி மாதத்து பூர்வ பட்சத்தில் மழை பெய்தா பவழம் தோன்றும் பவழம் தோன்றும் இப்படி எல்லாம் முறைகள் இருக்குற பத்து பேர்ல அஞ்சாறு பேர் நெடுங்கடலும் தண்ணீர் தடிங்க எந்த நாளில் கடலில் எந்த மாதிரி மழை பெய்த அன்று அந்த பவளமோ முத்த தோண்டும் என்ற அறிவு தமிழத்தில் இருந்து அதையெல்லாம் கருதி எங்கள் திருவள்ளுவர் தண்ணீர் குன்றும் என்றார் அது உரைகள் அது உரை அது ஆழமான உரை என்ன தோற்ற எனவே எல்லாருமே நான் சொன்ன அப்ப முத்து பாதம் நவர்த்தனம் தோன்றும் சொன்னா மண்ணிலையும் கடலையும் தான் தோன்றும் சொல்றோம் ஆனால் பிராண வழக்கில் அந்த வளன் என்றாசுரன் தன் உடம்பு அது நவர்த்தனமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதனால் தோன்றியது அந்த மணிகர் சொன்னார் என்று பரிஞ்சு தெரியாததுல இருக்கு இது ஒரு பக்கத்துல போட்டு அறிவியல் வழிபடையோ அதுக்காக இவ்வளவு இப்படி நவரத்தங்கள் தோன்றினி இன்னும் சில செய்தி சொல்றாரு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ரொம்ப அருமை இது நம்ம எங்க நம்ம தர்ஷனப்படுத்தி போயிட்டாங்களா என்ன பண்ணி தொடர்ந்து மண்டல இருந்தும் வடியே கிடையாது தொாப்பிரே வந்துட்டுது இடைச்சரல் படல நாங்க அதெல்லாம் கருத்தில் வேறுபடுத்துள்ளதான் இடைச்சேரி ஜாதி வரலாம் பின்னால வந்தது தொல்லாப்பிரிக்க மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் திருக்குறள் இந்த மேல் கீழ்க்கிறதுக்கு என்னதுல மேல இருந்தாலும் நாலாவது மடியில் இருந்தாலும் ரெண்டும் என்று பாடா போன ஜாதியில மேல் ஜாதியா மேல அல்ல வேற்றுமை தெ உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே இது சஞ்சலிக்கணும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் நாற்பால் என்னது நான்கு பால் நான்கால் பண்பால நான்கு ஜாதின்னு கீழ்ப்பால் ஒருவன் கற்கா போன ஜாதியும் ஏன் நல்ல ஒரு நந்தனார் தோண்டி ஒருத்தன் அருமையா படிச்சான் மேல இருக்கிற ஒரு சில்லை வாழந்தனால் தான் உட்கார அப்படின்னு அவனுக்கு தான் மேல வைக்கும் அதுல பேசிக்கிற ஆனா அந்த மேலுக்கு தனியும் தொலைஞ்சிருக்கு இல்லைன்னு அந்த பாட்டு வந்திருக்காதே புறநானூறு வந்திருக்காதே புறநானூர் வாட்ச இதா பக்கா பக்கம் பேசிருக்காது கொஞ்சம் யோசிக்கணும் அதனால அது போட்டோம் எனவே இந்த நவரத்தலத்துல நாலு ஜாதி பிரிச்சிருக்கான அதுக்காக சொல்ல ஒண்ணு நவரத்தலத்துல நாலு ஜாதி அது யாரும் கேட்டிருக்காரு இந்த வைரம் முத்து இதெல்லாம் அந்தனர் ஜாதியா வைரமும் முத்து மாணிக்கம் ரெண்டும் அரசாக வைரூரியம் கோமேதான் இது மூணு வணிகரான் நீலமும் மரகதமும் வேளாள வேளாளுமன்ற இப்படி நவரத்தனங்களிலே இனங்கள் பிரித்திருக்கிறார்கள் அது படிஞ்சு சொல்ற காதல போட்டு வைங்க அதுக்காக சொல்லுங்க சந்தர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப மாதும்ருமா குருமையுதான் சொல்றேன் கேட்டது அப்புறம் ஆராய்ச்சி ஒரு கருத்து இருக்கிறதே சரி தப்புங்கறத நீங்க சொல்லப்படாதே நீங்க நவரத்தன வியாபாரி நவரத்தன பழைய போய் கேட்டு ஐயா இப்படி எல்லாம் உண்டுங்களா என்ன கேட்கணும் நீங்க இன்னைக்கு நம்ம முடிவு பண்றதல்ல இது கேக்கணும் இது எல்லாம் கூட சொல்லீங்களா நல்ல பழமையான ஆளா இருக்கணும் வழி வழியா கோமேதனும் அதுதான் இது உண்மையா பதுமராதம் தானா கோமேதன் தானா ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கு உரிய நலம் என்னமோ தெரியல ஏதோ ஒரு கேய்பு இருக்கு அது என்னன்னு தெரியல அல்லவா திஞ்ச கிழமையா முத்து வைடூரியம் இந்த ரெண்டையும் பரிசோதனை பண்ணும்னா திங்கக்கிழமைதான் செய்யலாமா அந்த கலையே தெரியல செவ்வாய்கிழமை தான் செய்யலாமா அதுதான் பண்ணி பார்க்கலாம் வியாழக்கிழமையா இருந்தா புரடராகம் வெள்ளிக்கிழமையா இருந்தா வைரம் சனிக்கிழமையா இருந்தா நீளம் இந்த நாளில தான் நீங்க இந்த பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் உரைச்சி பறைக்கலாம் இப்படியாவது ஒரு பக்கம் போக்குவரத்து மாணிக்கப்பட்ட இதெல்லாம் போய் சொல்றாரு பரிசோதனை பண்றாருமே ஒன்றையும் ஒண்ணு இந்த ஒன்பது நவரத்தனங்களில் எது வந்து நீங்க தகுதி இல்லாதுன்னு சொல்லணும் தெரியுமா எது எப்படி இருந்தா தகுதி இல்லாதுன்னு சொல்ல குற்றம் உடைய நவரத்தனா புள்ளி இருக்கூடாது புள்ளி விழுந்தது அது மறையாதான் தூக்கிதான் அல்லது ஒரு ஒலி கேட்குமா அந்த ஒலி இல்ல அதுவும் தூக்கிதான் எனவே நவரத்தனங்களில் இந்த குற்றம் எல்லாம் நீக்கணும் இந்த குற்றம் உடைய மணிகளை அணிந்தா பல தீங்குவது இந்த குற்றம் இல்லாத மணிகளை அணிந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒண்ணு வராது அப்படின்னு சொல்றாங்களே நவகிரகத்துக்கு நவரத்னத்துக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் போட்டு கஷ்டப்பட்டு போறவங்க நவரத்னம் போடுறவங்க நல்ல கல்லா பாத்து போனியா போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாதிசம் ஒன்னும் பண்ணாதுங்கிறாங்க போட்டுக்கிறேன் இப்படி எல்லாம் சிவ இதுல நல்ல ரத்னம் ஒரிஜினல் அப்படி சொல்ல பூமியான ரத்தனத்தை கையில அணிஞ்சிருந்தா அணிஞ்சிருந்தால் நேரம் கருதி அந்த ரத்தனத்தை அணிந்தால் அவன் சாதாரண பெரிய அரசன் ஆயிடுவாங்க நகரத்து நல்ல நிவர்த்தனத்தை கையில போட்டுருந்தா அப்புறம் பாம்பு மிருகம் பேய் பூதம் இதெல்லாம் நோய் நெருப்புப்படுவது இதெல்லாம் அவனுக்கிட்ட வரைய வராதான் நல்ல நிவர்த்தனம் பண்ணிருந்தான் வாழ்நாள நீடிக்கும் சொல்லி அதாவது ரத்தனத்தருமையான கையில் அடைஞ்சிருந்தால் இவையெல்லாம் வாரா தீங்கு வாசியரும் சொல்றாங்க இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த மாணிக்கம் விட்ட பழக்கத்துல வச்சு இதுக்கு எவ்வளவு பேர்த்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக திருமலை காட்டில் இருக்கிற தேசியர் தாவம் பூஜை பண்றவர் அதனால தெரியும் சிவ பூஜை அருமையா பண்ணுவார் காலையில் எந்திரிப்பார் திருநீர்வார் சிவபூஜை பண்ணுவார் சிவ சிவா என்ன இருக்குது பெருங்காக இருக்கா சரி குடுத்து வைத்திய குடும்பம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது ஒரு நூலுக்கு ஒரே எழுதணும் எவ்வளவு காரியம் எவ்வளவு பெரிய காரியம் அவ்வளவுலே செல் இதுக்கா எத்தனை இடங்களில் யாரை போய் கேட்டா அதெல்லாம் தெரியும் நீங்க இனிமே அதை ஆறாயிரம் சரியா தப்பாங்கிற நம்ம உங்கள விருப்பம் ஆனாலும் இந்த செய்தியுடன் உங்கள சொன்ன அதுக்கு அந்த கோபுரம் சொக்கநாதருடைய கோபுரத்துல இந்த அமைச்சர்கள் அந்த பையனை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு இதை மாறி தள்ளிட்டு போட்டாங்கன்னு சொன்னவங்க அவர் என்ன சொன்னார் வந்த வணிகர் வந்த வணிகர் இதெல்லாம் சொன்னார் எனவே சோதந்திர பெருமானி சொன்னார் இந்த அர்த்தம் என் கால பறீங்க நவரத்தனமும் இருக்குது தம்பிக்கு தானே ஒரு கிரிடம் ஒன்பது கிரிடம் நான் செஞ்சு தரேன் என்ன பிரமாதம் சொல்லி விட்டு சரி இனிமேல் செய்திக்கு வருவோம் வேணும் என்று சொன்னார் இம்மணியால் இழைத்து நவ சூட்டி திங்க இடவேரன்ன செம்மல் தானிய அபிரேக பாண்டியன் என்று எம்பும் வந்தவர் வணிகர் இல்ல பெருமான அதனால சரி நான் தர்றேன் இந்த நவரத்தனத்தில் வச்ச முடிய அணிவித்து அவனுக்கு பேரையும் பாண்டியன்னு அபிடேக பாண்டியன் பாண்டி நாட்டு பேரரசு அடால் ஆடா எட்டு கண்ணு விட்டறியும் என்று சொல்லி என செம்பன் தூக்கி கைமரியில் வணிகருக்கு விலை கொடுப்பான் வருவார் மேல்வரத்தே கொடுக்கும் போது அந்த பாண்டியனாக அரசனாக வரவன கண்ணால பார்த்தாராம் எது சட்சி தீக்கை கண்ணால் நோக்குவதே ஒரு பெரிய தீக்கை அல்லவா கண்ணால் நோக்கி ஏன் நல்லா நல்ல சோழன் ஏன்னா தன்னுடைய மரபில் வருகின்றவள் தன்னை குலதெய்வமாக கருதுகின்ற பாண்டியல் ஆகினாலே அது பிறகு ஒரு உண்மையான பையன் இதை வந்து மற்றவங்க களவாடி போனவன் அதனால அவங்ககிட்ட நியாயம் இருக்கிறது தன்னுடைய மரபில் வந்தவர்கள் என்றெல்லாம் தெரிந்து அவன் மேல கருணை செய்தாரான் கருணை செய்து இந்த பையன் எல்லா விதத்திலையும் வாழ வேண்டும் என்று மனத்தகத்தை நினைத்தாரான் நினைத்துக்கொண்டே இந்த கிரீடத்தை கொடுத்தாராம் கருணை நாட்டம் அம்மகன் மேல் இறப்பீட நகையரும்பி நின்றாரை அங்கு இந்த கிரீடத்தை கையில கொடுத்துட்டு அப்படியே அந்த தம்பியை ஏற இறங்க பார்த்தாராம் பார்த்துட்டு இருந்தவர் பொக்குனு ஆலைய காணும் எங்கயா செட்டியார் போன நவரத்துல செட்டியார் அப்படின்னா நீ எங்கயும் போறியா நாமேதான் இங்கேயா இருக்க எங்க ஓடவும் குடி கொடுத்த தம்பிய போற போக்குல பாத்த காணாமே காணாமியருணி இந்திரஞ்சாட்டிய இயல்பும் மணிவாச நீ அருமையா குருநாது நான் வந்த என்னை ஆட்கொண்டாய் நல்லா அருமையாதான் இருந்தோம் இந்த மாதிரி இவருக்கு தோன்றுவதும் மறைவதும் இயற்கை அதனால மறைஞ்சிட்டே என்ன இருக்குது இறைவன் ஒருவன் ஒருவன் தான் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க ஆனாலும் அம்மையப்பராக இருக்கின்ற பொழுது இரு உடம்பாக இருக்கும் ஒரு பகுல சாத்திரம் வேற திடீர்னு இப்ப வணிகரா இருந்துட்டு இப்ப நேர்களை சுவையான போகிறது கிடைக்கிறோம் என் சார் அம் மனுஷன் திருவள்ள இறைவன் ஒருவன் தானே அதுல என்ன சந்தேகம் இருக்குது ஒருவன் என்னும் ஒருவன் காண்கருவாய் நின்ற அந்த இவர் இப்ப அம்மையப்பராக இருப்பதனால ஈருவாய் அதையே ஓரு ரூபாய் இருந்தவர் ஈரு ரூபாய் காண்டு காட்சியளிக்கிறார் நேர்களை திருக்களுக்குப்படி யாரும் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் எந்த அம்மையப்பர் அப்பரிசே வந்திப்பரு திருக்கள் என்ன போப்பான் வாய் நின்று முக்கண்ணும் நாற்கரமும் அஞ்சம் ஆமா அஞ்சமரக்கு ஈரவாவாறு காருருவாய் எழுமிடரும் கண்ட மட்டும் கருத்து நீலகண்டம் காட்டித்தம் கோயில் இன்று பாரூருவாய் நின்ற வணிகேசரியவர் எனவே பின்பற்றி போவார் அடார வணிகராய் வந்தவர் வேற யாருமே இந்த சொக்கனால தான் வந்திருக்கிறார் வேற யார் நமக்கு உதவுதா அவர் தவற அவர்தான் உதவு என்று சொல்லிவிட்டு எல்லாரும் கண்டு மணி அமைச்சர்கள் அந்த பையன் எல்லாரும் வணங்கினாராம் வணிங்கி போன கோயிலுக்குள்ள போறாங்கண்ணா தேன் செய்த கொண்டை நெடுந்தடைய முன் தாழ்ந்து எழுந்து அவையே கீழே வணங்கினார்கள் எழுந்தாராம் எழுந்து செங்கை கூப்பி இதுக்கு சொல்லணுமா சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் தீரோன் கடல் வெல்கே செங்கை யான் செய்யும் ஒன்று உண்டோ பெருமானே கிரிடம் போயிச்சு தான் வருத்தப்பட்டு இந்த கோயில் பக்கம் வந்தான் கோயிலுக்குள்ள போய் கூட உங்களை விண்ணப்பிக்கல கோபுரத்துல நின்றான் அப்பதற்கே வணிகராய் வந்து இலக்கணம் சொல்லி கிரிடத்தையும் கொடுத்து பையனுக்கு இந்த மாதிரி அருள் தீட்சையும் கொடுத்து ஆட்குண்டி என்னப்பா கைமாறு செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றும் சொல்லு உலக அந்த திருக்குறள் தான்ப்பா உன் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு உண்டோ என்று யானும் என்னது உஞ்சி உடலும் பொருளும் உயிரும் மேனி அவையாவும் உணவே ஐயா நாங்க திரும்ப உதவி செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது கைமாறு செய்ய முடியாது ஆனா திருவாசனம் ஞாபகத்துக்கு வருது அதையே உனக்கு நன்றியா தெரிவிச்சிருந்து என்ன திருவாசகம் வருது என்ன திருவாசகம் வருது அன்றே எந்த ஆகியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அனையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அதுதான் பாத்திய என்னுடைய உடல் என்னுடைய பொருள் என்னுடைய ஆவி எல்லாம் உன்னுடைய உடமை அவ்வளவாதான் நாங்க நின்று கேட்கலாம் என்று சொல்லி மணங்கினாரளாம் வான் செய்யும் நந்திக்கு வையகத்தோர் செய்யும் கைமாறு உண்டே என்னாமன் வழுத்தலரும் விரல் மாறன் கோக்கொடுந்தை இகழ்வேல் தேந்தை மன்னாகும் இவர்க்கு மனவாக்கிறந்த புறநமா மதுரநாதன் பொன்னாலும் அணிமகுடம் சூடமணி நல்குதலால் பன்னாலும்ரிய வாழ்த்தோறும் அப்படி இந்த நேரம் அங்கேயும் நேரம் ஆயிடுச்சு அதனால நாம வந்து தந்தவர் பெரியவர் சுக்கநாதர் அந்த கிரீடத்தை இந்த தம்பிக்கு அணுஞ்சு சொன்னா இது பெருமானே கொடுத்தது அதனால இந்த பையன் நெருடி வாழ்வது மட்டுமல்ல நம்முடைய பாண்டி நாட்டு ஆட்சி பெரும் தனிப்பெரும் அரசாக இருக்கு மிக உயர்ந்த பேரரசாக இருக்கும் வாங்க போவோம் என்றால் நான் என்று ஏத்தி வலம் கொண்டிரு நான்கு வந்தோங்க இருக்கும் மட்ட மூர்த்தி விடையருள் பெற்று பெருமாண்டைத்திரை விண்ணப்பித்துக் கொண்டு பெருமானை உன் ஆசியோடு நாங்கள் அரண்மனைக்கு செல்கிறோம் என்று சொல்லி புறப்பட்டு மூவானம் மறையாதி முனிவர் கூட பார்த்தி வந்தன் போலல் மாடமனை புகுந்தார் இறைமணி பண்பாயும் கேள்வி வியப்படைந்தார் தங்கை கூர்ந்தார் அரைமணியில் இருக்கிறாங்க மகிழ்ச்சியா வர்றாங்க அப்படின்னு தெரியும் எல்லாம் சொக்கனாதர்த்தந்த திருவரும் என்று சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே இந் வேடனவந்த சுந்தர விடங்கரானால் நாள்களும் கோளும் பத்தி நவமணியாக்கினாரோ தாள தோளும் மாறும் தரித்த நீகனாக நம்ம எப்படி பாண்டிய நாட்டுல நவரத்தனம் எப்படி வந்தது நவரத்தனம் வந்து நீங்க பெரிய மூட்டையா இருந்தது கேட்ட பெரிய மூட்டு சார் ஏகப்பட்ட நவரத்தன்கள் அடார்கள் ஒரு பாண்டி நீ எத்தனையோ நாடு இந்த மாதிரி இருந்தா கூட அத்தனை நாட்டுக்கும் கிரீடும் செய்யலாம் அவளை எப்படி வந்திருக்கலாம் ஒன்பது மணி இல்ல அதனால ஒன்பது கிரகங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்பிழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஞாபகத்துக்கு ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்களையும் ஒன்பதாம் மணிகளாக ஆக்கினாரோ அப்படித்தானுங்க இருக்கணும் அப்படித்தானுங்க இருக்க ஒரு ஆளு இன்னொரு ஆளு யோசனை நீங்க ஒண்ணு அவரு தான் பாம்பே பிறகுதுங்கள ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாலு மணி அதை வச்சு வச்சிருப்பார் பாவம் அவள் ஏற்பட்ட ஐயங்கள் அவனுக்கு என்ன நினைத்தால் வரும் நினைத்தால் தாயும் மேலே தந்தையிலே தந்தியன் ஆயிலும் காயில் உலகனைத்தும் கற்போடிகான் சாழலோ நினைத்தால் இந்த உலகத்தை முழுமையாக ஒடுக்கவும் நினைத்தால் உலகத்தை மேல தோற்று இப்படி எல்லாம் என் நிறந்த உயர்களை வைக்க முடியும் அவனுக்கு என்னப்பா உலக அளித்தும் கற்போடிகான் சாழலோ இவையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படியாக நின்று இந்திர கடவுள் நாட்டும் இம்மணி அரிய என்ன மந்திர கிழவர் ஒப்பன தீ ர அருமைப்ப நினைவாக செய்யறாங்க விட மாட்டேங்கிறாங்க இப்ப என்ன பண்ணாங்க அங்க இருக்கவங்க வந்து பாத்தாங்க அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப காலமா இதுக்கு முன்னிருந்த அரச வாங்க பார்த்தா இந்த மாதிரி கிரீடு நம்ம பாண்டி கூட வச்சதுல அது பெட்டகத்துல இல்லப்பா அது சும்மா சாதாரணம் இது என்ன வெயிட்டா இருக்குது அப்படியே இதுவரைக்கும் அந்த வைக்கிறனைக்கு அவள் பாண்டிய வைக்கிற அந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சில கொடுக்கணுமா அவங்களெல்லாம் கூப்பிட்டு செஞ்சது கிடைச்சால சுகநாதர் இருந்தாலும் அந்த மரபு விடப்படாது அதுக்காக அரம்ப நிலை யாரும் வயிற்றா வந்து அவங்களுக்கு பாண்டிய ராஜா நிரூபி வாழ்க்க பாண்டியர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அந்த அறத்தையும் கொடையும் கொடுத்து விட்டு தந்திர கனகர் கொல்லற்கு ஓப்பன ததும்ப வீசி செந்திரு மார்வினார்க்கு திருமணி மவுடம் செய்தார் அப்படி உட்கார வச்சு மூத்த அமைச்சர் யாரோ வயது ஆனவர் ரெண்டு மூணு அரசு காலத்தில் வாழ்ந்தவர் அவரை வைத்து யார் உங்களை சூட்டுங்க ஆசீர்வாதத்தோடு பெருமானியா ஆசீர்வதிச்சா நான் என்ன பண்ண போறேன் பெருமணி செய்தார் மங்கள மரபால் மாலை மணி முடி சூட்டி நாமம் உயர்ந்த நாயகர் செப்பிய முறையால் வேத புங்க வீதி பலம் செய்து அந்த மணிமுடி சூட்டினே அந்த பெருமான் என்ன சொன்னார் வணிகராக வந்தவர் அபிடேக பாண்டியன்னு சொல்ல சொன்னார் முடி சூட்டின பாண்டியர் வாழ்க அபிடேக பாண்டியர் வாழ்க சொல்லிவிட்டு வீதி உலா வர்றாங்க ஏன்னா புதிய பேரரசர் அல்லவா புதிய பேரரசர் வீதி உலா அப்படி அழைத்து வந்து செப்பிய முறையால் வேத புங்கவர் இசிப்ப வீதி பலம் செய்தி புனிதன் பாத பங்கயம் இறங்கி வேந்தன் பன்மணி கோயில் செய்தார் அப்படியே வளவரும் போது சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்து மீண்டும் அரண்மனைக்குள் புகுந்தார் போர் மகக்கு உறையுலான புயத்தபிடேகத்தன் மண் தேர் முதல் கருவித்தானி தெவ்வீல் முடியலாம் தன் வார்கடல் கமலம் சூட மனு முறை பைங்கூழ்காக்கும் காரணக்கருணை செய்து வையகம் காக்கும் நாளில் இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை கப்பம் கட்டாதவர்கள் தானியே கப்பம் கட்ட வேண்டாம் ஏன் அது பெருமானுடையது ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி பெருமானுடைய திருக்கரம்பட்ட திருமுடியானதுனால அது என்னன்னு கேட்டா இவன் வந்தவனே எல்லாரும் கப்பம் கட்டாங்கன்னா கட்டணும்னு வந்துட்டாங்க எல்லாரும் கப்பங்கட்டி எல்லாரும் அந்த வரிப்பணம் கொடுத்து எல்லா மக்களும் இவனும் அந்த மக்களை தழுவி மக்களும் தன்னை தழுவி குடியை கோர வைக்கும் மாநிலம் மன்னன் அடியே நிற்கும் உறவு என்றாரே திருவள்ளுவர் அது மாதிரி மக்களுடைய இவன் மக்களும் இவனோடு இணைந்து ஆர்மமான ஆற்றல் பெறாங்க